சண்டிட்டுக் கொள்கின்றனர் அவர்களுக்கு கிடைத்தது அவர்களுக்கு இடையே சமாதானம் செய்த வைக்க நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தம்முடன் சில நபி தோடர்களையும் அங்கே சென்றார்கள் அதிகமான நேரம் ஆகிவிட்டதால் தொழுகைக்கு நேரம் நெருங்கியும் அலிஹிவா அவர்கள் பள்ளிக்கு வர இயலாது போய்விட்டது அவர்கள் அபூ பக்கர் வந்து அபூ பக்கர் அவர்களே நபிசல்லாஹு அலிஹிவாசல்ல அவர்கள் இன்னும் வரவில்லை தொழுகை நேரம் வந்துவிட்டது மக்களுக்கு நீங்கள் இமாமத் செய்தலுமா என்று கேட்டார்கள் நீர் விரும்பினால் சரி என அபு பக்கர் ரதி அல்லாஹூன் அவர்கள் கூறினார்கள் உடனே பிலால் ரவி அல்லா அவர்கள் அபு பக்கர் கூறினார்கள் அப்போது வந்து வரிசையில் நிற்பதற்காக நடந்து வந்தார்கள் உடனே மக்கள் கை தட்டினார்கள் அபு பக்கர் ரதியல்லாஹும் அவர்கள் தன் தொடுகையை நின்றால் எங்கும் திரும்பி பார்க்கவே மாட்டார்கள் மக்கள் கை தட்டலை அதிகமாக்கியதும் திரும்பினார்கள் அப்போது அங்கே நபிசல்லு தொடர்ந்த தொழவை உயர்த்தி அல்லாஹுவை புகழ்ந்தார்கள் நேராக பின்புறம் பின்னோக்கி வந்து வரிசையில் நின்று கொண்டார்கள் உடனே நபி சொல்லாஹு அனஹி வசல்லம் அவர்கள் முன்னே சென்று மக்களுக்கு தொழவைத்தார்கள் தொழுகை முடிந்ததும் மக்களை முன்னோக்கி மனிதர்களை தொழுகையில் ஏதேனும் உங்களை குறிக்கிடும் போது உங்களுக்கு என்ன நேர்ந்தது கை ஏன் தட்டுகிறீர்கள் கை தட்டுதல் பெண்களுக்கு ஏதேனும் குறை ஏற்படுவதாக கருதுபவர் என்று ஒருவர் கூறுவதை கேட்கும் எந்த இமாமும் திரும்புவார் என்று கூறி அபு பக்லாகும் அவர்களை நோக்கி அபு பக்ரே உமக்கு நான் சமிங்கை செய்தும் மக்களுக்கு நீர் தொழவைக்க உண்மை தடுத்தது எது அப்போது அபு பக்கர் அதி அல்லாஹுவின் தூதர் முன்னிலையில் அபு குஹாபாவின் மகனுக்கு தொழுகை நடத்தும் தகுதி இல்லை என்று கூறினார்கள் குஹாரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு முஸ்லிம் நான்கு இரண்டு ஒன்று